ஹதீஸ் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது நான் மக்கா செல்லும் வழியில் அப்துல்ல அவர்களுடன் இரவு பயணம் மேற்கொண்டிருந்தேன் சுபுகை நெருங்குவதை அஞ்சிய நான் வாகனத்திலிருந்து இறங்கி வித்து தொழுது விட்டு பின்னர் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன் அப்போது அவர்கள் எங்கு சென்றிருந்தேர் என்று கேட்டனர் நான் சுபுகை அஞ்சி வாகனத்திலிருந்து இறங்கி வித்து தொழுதேன் என்றேன் அதற்கு அவர்கள் அல்லாஹுவின் தூதரிடம் உமக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக இருக்கிறது என்றேன் அப்போது இபின் உமர் அதி அல்லாஹூ அவர்கள் நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து வெற்றி தொடுத்திருக்கிறார்கள் என கூறினார்கள்